அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே இதை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் பெருநாளிலும் தூதுக்குழுவினரை சந்திக்கும் போதும் நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளலாம் என கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹும் அலஹிவசல்லம் அவர்கள் இது மறுமை பேறு அற்றவர்களின் ஆடையாகும் என கூறினார்கள் சிறிது காலம் கடந்தது பிறகு நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் பட்டு குளிர் ஆடை ஒன்றை உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நபிசலாஹும் அலஹிவசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அல்லாஹுவின் இது மறுமை பேறு பெறாதவர்களின் ஆடை என கூறிவிட்டு இதை எனக்கு கொடுத்து அனுப்பியுள்ளீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை நீர் விற்று கொள்ளும் அல்லது இதன் மூலம் உம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் என்று கூறினார்கள்